அவர்களிட கேட்டார் அதற்கு நபிசல்லுல்லும் அலிஹசல்லம் அவர்கள் அது ஒரு நரம்பு நோய் மாதவிடாய் ஏற்படும் போது தொழுகை விட்டுவிடு மாதவிடாய் காலம் கழிந்ததும் குளித்து விட்டு தொழுதுகொள் என கூறினார்கள்